ம் பிரபித்தய தோத்தவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம நீரியித்தமா தியபரி கேவலம் கர்ம கோல்பிஷம் பகவான் ஜான சன்னியச விரிவாக சொல்லுகிறார் ஞானகர்ம சன்னியாசியை புகழார் ஞான கர்ம சந்நியாசத்தையே வித்வத் சந்யாசம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம் இந்த சந்நியாசம் பண்ணுறதை பற்றி நிறைய உபதேசங்கள்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது அதாவது ஞானத்துக்காக வேண்டி லௌகிக்க கர்மங்களையும் வைதிக கர்மங்களையும் சாஸ்திர முறைப்படி ஒரு சடங்கு பண்ணி விட்டுட்டால் அதுக்கு பேர் விவிதிஷா சந்நியாசம் அதுக்கு ஒரு சடங்கு உண்டு அந்த சடங்குல்லாம் பண்ணிவிட்டால் நமக்கு உலகியல் செயல்களையோ அல்லது மத சம்பந்தப்பட்ட செயல்களையோ செய்கிறதுலேருந்து நம்ம விடுபட்டு விடலாம் நம்ம வந்து முழுக்க முழுக்க உபநிஷத்துக்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் இது போன்ற நூல்களை ஆசிரியர்கிட்ட படிக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும் நமக்கு நிறைய கர்மங்கள் இருந்ததுன்னா மனசு அலப்பாயம் படிக்க முடியாது ஆகையினால் சாஸ்திரத்தில் நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு நீ உண்மையிலேயே மோட்சத்தை விரும்புவாயே ஆனால் நீ வந்து பொறுப்பாக சந்நியாசத்தை பண்ணலாம் மூணாவது அத்தியாயத்தில் கூட படிச்சிருக்கோம் யாருக்கு ஆத்ம ரொம்ப ருச்சி இருக்கோ அவன் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை தஸ்ய காரியம் நவித்தியத்தே அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆக இது தத்துவத்தை அறியறதுக்காக பண்ணுற சன்னியாசம் தத்துவத்தை அறிஞ்ச பிறகும் சடங்குகளை பண்ணி சந்யாசம் பண்ணலாம் தத்துவத்தை அறிஞ்சத்துக்கு பிறகு சந்யாசம் பண்ணாம இருந்தாலும் அவனை வித்வத் சன்னியாசி அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம் சில இடங்களில் இருக்குது ஆக இந்த வித்வத் சந்ந்ந்ந்யாசி ஞானகர்ம சன்னியாசியும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் பத்தொன்பதாவது ஸ்லோகம் இருபதாவது ஸ்லோகத்தில் இல்லறத்தில் இருந்து கொண்டு ஞானியாக இருக்கக்கூடியவனை புகழ்ந்து பேசினார் அவனை ஞானகர்ம சன்னியாசின்னு சொன்னார் ஏன்னா இல்லறத்தில் இருக்கிறவன் கர்மத்தை துறக்க முடியாது அவன் லௌகிக கர்மங்களையும் செய்ய வேண்டி இருக்கும் வைதிக கர்மங்களும் கட்டாயம் செஞ்சாகணும் துறவர வாழ்க்கையில் தான் லௌகிக்க கர்மம் வைதிக கர்மங்கிறது கிடையாது ஆகையினால இல்லறத்தில் இருக்கிற ஞான கர்ம சன்னியாசியை பற்றி சொல்கிறார் பத்தொம்பது இருபதுல இப்போ இருபத்தி ஒன்று துறவு வாழ்க்கையில் இருக்கிற ஞான கர்ம சன்னியாசியை சொல்கிறார் துறவு வாழ்க்கையில் இருக்கிற ஞான கர்ம சன்னியாசி உடம்பை மாத்திரம் காப்பாற்றி கொண்டு எப்போ பார்த்தாலும் வேதாந்தம் படிக்கிறார் தியானம் பண்ணுறார் இதை தவிர வேறு ஒன்றும் செய்கிறதில்லை உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு குளிக்கிறது சாப்பிட்றது இந்த மாதிரி காரியத்தை தான் செய்கிறார் அந்த சின்ன அளவில் காரியம் பண்ணினாலும் அதை நான் பண்ணுறேங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது அதை பற்றி தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது நிராசிஹி சிறிதும் ஆசை இல்லாதவர் ஏன்னா ஆசை இருக்கிறவன் தான் செயல் புரிஞ்சு அந்த பலனை அனுபவிக்கணும்னு நினைப்பான் சிறிதும் ஆசையற்றவர் எத சித்த ஆத்துமா உடம்பையும் மனசையும் நல்ல முயற்சி பண்ணி இடைவிடாம தபஸ் பண்ணி கட்டுப்படுத்தினவர் தெத்த சர்வ பரிகிரகா பரிகிரகம்னு சொன்னா தனக்கு வேண்டிய ஆட்கள் பொருள்கள் இதெல்லாம் வச்சிருக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எல்லா பொருள்களையும் திறந்து விட்டார் ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றார் யாரையும் சார்ந்தில்லை எந்த பொருள்களையும் சார்ந்தில்லாம இருக்கார் தியக்தன விட்ட சர்வன எல்லா எல்லா விதமான உறவுகளையும் பொருள்களையும் துறந்தவர் நோன்பிற்கு உண்டாகும் உடைமை ஒன்று இன்மையும்வர் திருவள்ளுவர் அதாவது தனக்குன்னு ஒரு பொருளும் கிடையாது ஆஹா தியக்த சர்வ பரிகிரகா ஷாரீரம் கேவலம் கர்ம ஷரீரஸ்தி மாற்ற பிரயோஜனம் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதை மாத்திரம் அவர் பண்றார் ஆக ஸ்நானம் பண்றது சாப்பிட்றதை தவிர மற்ற நேரமெல்லாம் வேதாந்தம் படிக்கிறதோ தியானம் பண்றதோ இது பண்றார் கேவலம் கர்ம குருவன்னு அதை செய்து கொண்டு கில்பிஷம் நான் ஆப்னோதி எந்த விதமான சம்சாரத்தையும் அவர் அடையறதில்லை அதாவது உடல் பற்று உலகப்பற்று இவைகளால் அவர் பாதிக்கப்படுறதில்லை கில்பிஷம்னா சம்சாரம் மறுபடியும் மறுபடியும் பிறந்து உழல்றது அதுல இருந்து அவர் விடுபடுகிறார் அப்படின்னு அர்த்தம் சம்சாரம்னா என்ன சிம்பிளா சொன்னோம்னா எந்த விதமான துன்பமும் அவருக்கு மனசில் இல்லை துன்பம் இன்பத்தை அவர் கடந்தவராக இருக்கிறார் அவருக்கு துன்பமோ இன்பமோ அவருடைய மனசை பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது இதனுடைய பொருள் தொடர்ந்து படிப்போம் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் சித்தாத்மா தியக்தர்வ பரிகிர